அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு இதுவரை நாம் பார்த்த மருந்து என்ற அதிகாரத்தின் குரட்பாக்களின் சாரத்தை தொடர்ந்து மேலும் நினைவுபடுத்திக் கொள்ளுகிறோம் ஆறாவது குரட்பா இழிவறிந்து உண்பான்கண் இன்பம் போல் நிற்கும் கழிபேர் இறையான்கண் நோய் குறைந்த அளவை அறிந்து அவ்வளவே உண்பவனிடத்தில் இன்பம் நீங்காமல் நிலைத்திருப்பது போல அளவின்றி மிக அதிகமாக உண்பவனிடத்தில் நோயானது நீங்காமல் நிலைத்திருக்கும் தீ அளவன்றி தெரியான் பெரிதுண்ணில் நோயளவின்றி படும் இது ஏழாவது குரட்பா தன் உடலின் தன்மையையும் அதற்கேற்ற உணவையும் காலத்தையும் ஆராயாமல் பசித்தீயின் அளவுக்கு தக்கவாறு இல்லாமல் மிக அதிகமாக உணவு உட்கொள்பவனிடத்தில் நோய்கள் அளவில்லாமல் ஏற்படும் ஏழாவது எட்டாவது இரண்டு குரட்பாக்களிலும் அளவறிந்து உண்ணாமையின் இழிவு கூறப்பட்டது இனி எட்டாவது குரட்பாவை பார்ப்போம் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல் மருத்துவர் நோயைக் குறிகளால் அறிந்து நோயின் காரணத்தை அறிந்து அந்நோயை போக்குகின்ற வழிமுறையை அறிந்து உடலுக்கு பொருந்தும்படியான உரிய வழிமுறையினை பிழையின்றி செய்ய வேண்டும் உற்றானளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செயல் ஒன்பதாவது மருத்துவ நூலை கற்றவன் நோயுற்றவனின் வயது முதலானவற்றையும் நோயின் அளவையும் காலத்தையும் ஆராய்ந்து கருத்தில் கொண்டு சிகிச்சை அளிக்க வேண்டும் எட்டு ஒன்பது ஆகிய இரண்டு குரட்பாக்களிலும் மருத்துவர் நோயை எவ்வாறு தீர்க்க வேண்டும் என்பது கூறப்பட்டது பத்தாவது குரட்பா உற்றவன் தீர்ப்பான் மருந்து உழைச்செல்வான் என்று அப்பால் நாள்கூற்றே மருந்து மருந்து எனப்படுவது நோயுற்றவன் நோயை தீர்ப்பவன் பரிந்துரைக்கப்படும் மருந்து உடனிருந்து கொடுப்பவன் ஆகிய நான்கிலும் தனித்தனியே நான்கு உறுப்புகளுடன் கூடிய நான்கு வகைகளை உடையது இக்குரட்பாவில் நோய் தீர்ப்பதற்குத் தேவையான அனைத்து அம்சங்களும் அல்லது உறுப்புகளும் தொகுத்து கூறப்பட்டன அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள்